நமது நற்றிணை வானொலியின் பொது அறிவு குவியல் பதினெட்டு இரண்டாயிரத்தி இருபது நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக மங்களூரிலிருந்து ஸ்ரீதர் நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று யானைக்கால் வியாதி பைலேரியா கொசுவினால் ஏற்படுகிறது இரண்டு இந்திய திட்ட கமிஷனின் முதல் தலைவர் பண்டிட் ஜவஹர்லால் நெஹரு மூன்று உயிரினங்களின் தோற்றம் என்னும் நூலை எழுதியவர் சார்ஸ் டார்வின் இனி இன்றைய நற்றினை பொது அறிவு கேள்விகள் ஒன்று உலக சுகாதார தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது இரண்டு நேபாளத்தின் தேசிய விலங்கு எது மூன்று கடலில் கலக்காத இந்திய நதி எது மீண்டும் சந்திப்போம் நன்றி